நற்றைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் தக்காளி குருமா இது சேலம் ஸ்பெஷல் தக்காளி மூணு தேங்காய் கால் மூடி பச்சை மிளகாய் ஒன்னு சோம்பு ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் லவங்கம் மூணு கருவேப்பிள்ளை தேவையான அளவு வெங்காயம் ஒண்ணு மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் முறை முதல தக்காளியை கட் பண்ணி அதை கூட மிக்சியில போட்டுடலாம் அது கூட கால்முடி தேங்காயும் போட்டுக்கும் பச்சை மிளகா ஒன்று பொடசுலுக்கு அது ஆப்ஷனல் சிலர் போட மாட்டாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு இதை அரைச்சிடணும் இந்த முக்கா பதம் அரைஞ்ச உடனே இதை உடச்ச கடல போட்டுக்கடல இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிடணும் இதை அரைச்சி வச்சிட்டு ஸ்டவ் பத்தம் வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டணும் கடுகு பிறந்ததும் லவங்கம் மூணு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுலாம் அப்புறம் வெங்காயம் பொடியை நறுக்கி அதில் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினோம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த விழுதை அரைச்சரிச்சிருக்குள்ளே தக்காளி தேங்காயெல்லாம் அந்த விழுதை இதில் கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும் தக்காளி ஏன்னா குடச்சக்கல்ல இருக்கிறதுனால அது சீக்கிரம் கெட்டி ஆகிடும் அதனால அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு கலந்தெல்லாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வடனும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தக்காளி குருமா தயார் இது எது கூட தொட்டுக்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வருவங்களை மீண்டும் சதிப்போம்